என்ன சதி மாமா நேற்று என்ன பர்த்டே எல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடினா அட நமக்கு என்னடா பர்த்டே எல்லாம் வேண்டி கிடக்கு நம்ம லஞ்சம்மா ஏனோதானு ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்னடா பர்த்டே வேண்டி கிடக்கு என்ன மாமா எப்படி சொல்லி போட்டியா வாரிசத்தில் ஒரு நாள் தான் பர்த்டே வருது நல்லா கொண்டாட வேண்டியதானே என்ன ஒன்றிய நீங்கள் அடே சின்ன பிள்ளைய சந்தோஷத்துக்கு ஒரு பர்த்டே கொண்டாடுறது வழக்கமாக வச்சிருக்கு அது எங்களுக்கு கேக் வெட்டுறது புது ட்ரெஸ் எடுக்கிறது இதெல்லாம் மட்டும் அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக பர்த்டே கொண்டாடுவாங்க நமக்கெல்லாம் என்னடா பர்த்டே கொண்டாடி நாங்கள்லாம் இனிமேல் என்னடா ஒன்றா போகிறோம் வயசான காலத்துல என்ன அப்படி என்ன உங்களுக்கு வயசாகி போச்சு இவ்வளோ கலத்துக்கிறியா சரி சரி விடு அதுதான் என்னமோ வயசாகி போச்சு வயசாகுது ஆகல ரெண்டாவது ஒன்று மனுஷன் வந்து பிறந்ததுல வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நம்ம எதாவது சாதிச்சுருந்தமே நானும் சாதிச்சுட்டையான்னு சொல்லி ஒரு விழாக்கள் கொண்டாடலாம் நம்ம என்னத்தை சாதித்தோம் நம்மளும் பூமிக்கு பாரமாக இருந்துக்கிட்டுருக்குறோம் சரி பாப்போம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது உடம்பு செஞ்சுக்கிட்டு சரி இவ்வளவு விளக்கமாக பேசுறீல இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட குரூப்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்களே ஏதாச்சும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு பண்பாடு இருக்கா உங்களுக்கு நீங்கள் வாட்டுக்கு வாங்க முடிக்கிற உம்மடா முடிஞ்ச மாதிரி இருக்கீங்களே இதெல்லாம் சரின்னு வருதா உங்களுக்கு அடா ஆமாம்டா அது எல்லோரும் சொல்லியிருந்தாங்க நம்ம சொல்லிருந்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தோம் சூழ்நிலைகள் எப்படி ஆகிப்போச்சு அதுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்லலைமா நங்கட்டி சொல்லலை என்ன நன்றினு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது சொல்ல வேண்டியது தானே அப்படி டக்குன்னு சொல்லிட முடியுமாடா இவ்வளோ பேர் நல்ல ஒரு பாசத்தோடு பிரியத்தோடு வாழ்த்துறாங்க நன்றின்னு ஒரு வாரத்தில் சொன்னால் நல்லாயிருக்குமா பின்ன என்ன நேரில் போய் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு வர போறியலா ஆடா ஏன்மா கொஞ்சம் வர கிட்டா சரி அப்படி கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன நேற்று என்ன அவ்வளோ பிஸியாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா நேற்று ஒன்றும் இல்லடா நேற்று இந்த பௌர்ணமியா இல்லையா சரி கிரிவலம் போகலாம்ட்டு வழக்கம் போல் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம் அங்கே போனதில் சரி இப்போ வேறு கும்பகாசம் நடத்தியிருக்காங்களே சரி போய் சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே போனால் அது ஏகப்பட்ட நேரம் ஆகி போச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குத்தான் திருவண்ணாமலைக்கு போனது சரி சாமி கும்பிட்டு வெளியில் பார்த்தா வெளியில் வரும்போது நைட்டு எட்டு மணி ஆகிருச்சு அதுக்கப்புறம் கிரிவலம் ஆரம்பித்து போயி சுற்றி கித்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி ஆகி போச்சு அப்புறம் பஸ்ஸில் வரும்போது ஏன் சரி என்ன தான் வாட்ஸ்அப்பில் தான் வந்திருக்கான்னு எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட குரூப்பில் எல்லோரும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறாங்க ஆடாடாடா என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனாக ஆகிட்டாங்க நம்மளை ஆக்கிவிட்டார்களே நம்ம சாதாரண ஆழ்த்தானே அப்படின்னு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு ஆடா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல மாமா நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயமெல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் போல் அதனால தான் எவ்வளோ வேறு உங்களையும் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை விவரம் தெரியாமல் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியலை என்னமோ தெரியலை சரி எதை நம்மளோட வாழ்த்துறாங்க வாழ்த்துனவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறது தானே ஒரு பண்பாடாக இருக்கும் அதனால் நம்ம நன்றியை சொல்லிடுவோம் அதை இப்போத்தான் நாலு மணிக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தது சரி வந்தது வந்தோம் உட்காந்து பொறுமையாக எல்லாருக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிடலாம் அப்படின்னு இப்போத்தான் எல்லாேருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி சரி இப்போ வாட்சின்னு சொன்னீங்களே என்னமா போங்க என்னமோ சொல்லுவாள் நாக்கி வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை என்னப்பா அந்த மாதிரி நீங்கள் என்னமோ தான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறியா ஆனால் ஒரு வேலைக்கு உறுப்படியாக பண்ண மாதிரி தெரியுங்களே என்னமா பண்ணுங்கள் ஏதாச்சும் பண்ணி அடுத்த பிறந்தநாளை கொண்டாடும் போதாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா பண்ணுங்கள் சும்மா எப்படியும் வளர்க்கும் போலே ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டை ஏதாவது செய்யணும்ல நம்மளும் மனுஷனாக பிறந்துட்டோம் நாலு பேருக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் பார்ப்பா எதாச்சும் செய்வோம் சரி சரி நீங்கள் இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா நான் கிளம்புறேன் எனக்கு நேராகச்சு நான் போயிட்டு வரேன் பர்ட்டா சரிப்பா பார்த்து போயிட்டு வா இந்த நமக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் நீயும் அவன் நண்பர்கள் யார் இருந்தால் ஆனால் அவங்கள்டையும் சொல்லிடு நான் சொல்லக்கெல்லாம் பறந்துருந்தோன்னா கூட இந்த மாதிரி சசி மாமாவுக்கு ப நாளுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் மாமா வந்து நன்றி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு வார்த்தையை சொல்லிடு நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் சரியா சரி சரிம்மா இதுக்கெல்லாம் கூட ஆள் வச்சுக்குவியா உங்களுக்கு நன்றி சொல்கிறது கூட ஒரு ஆள் வேணும் சரி சரி போங்கப்பா போயிட்டு வாங்க நான் கிளம்புறேன் வா போயிட்டு வா சரிப்பா பார்த்து பார்த்து தரேன் போயிட்டு வா